ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திற்கு நாம் முன்னாடி ஏற்பாடு செய்து வச்சிக்க வேண்டிய வஸ்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு வஸ்துக்களுடைய முக்கியத்துவத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் இதுவரையிலும் திலம்னு சொல்லக்கூடியதான எள்த்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம் அந்த எள்ளினுடைய ஆவிர்வாவம் வேகளை ஒரு சரித்திரம் மூலமாக விரிவாக பார்த்தோம் அப்படி திலம்ங்கிறது பிதற்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக பிதக்கர்மாக்கள்லே முக்கியமாக நாம் வச்சுக்க வேண்டிய வஸ்துக்களில் வெள்ளிங்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளின்னு ஒரு உலோகம் இருக்கே ரஜதம்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் அந்த வெள்ளி கட்டாயம் ஸ்ராத்தங்களில் சேரணும் வெள்ளியை எப்படி ஸ்ராத்தங்களில் சேர்த்துக்கிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இராஜதை பாஜனீரேஷா அபிவா ரஜதாவி வாரியப்பி ஸ்ரத்தயா தத்தம் அக்ஷய்யோபல்பதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஸ்ராத்திற்கு அர்க்யத்திற்காக வச்சுக்கக்கூடிய கிண்ணங்கள் பரிமாறத்துக்காக வச்சுக்கக்கூடிய தட்டு கரண்டி தீர்த்தம் வச்சுக்கிறதுக்கு சொம்பு இவைகளெல்லாம் வெள்ளியில் பண்ணி வச்சுக்கிறது அப்படி சேரணும் வெள்ளி அதே போல் சாப்பிட்ற பிராம்ணர்களுக்கு ரஜத்தம் கொடுக்கறது இப்படி வெள்ளி சேரணும் ஸ்ராத்தத்தில் அது ரொம்ப திருப்தியை கொடுக்கறது பித்தர்க்களுக்கு வெள்ளி சேராமல் ஸ்ராத்தம் பண்ணப்படாது ஏதாவது கொஞ்சமாவது வெள்ளியை தானம் பண்ணணும் வெள்ளிங்கிறது பித்திருக்களுக்காகவே ஆவிர்வவிச்ச ஒரு உலோகம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ராஜதானி பிரசஸ்தானி பித்ரியே ஹைமானி தெய்விகே அத்தவா தாமிரபாத்திரானி பித்ரியே ஹைமானி தெய்விகே அதாவது தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது வெள்ளியினாலான கிண்ணங்கள் வச்சுண்டு ஸ்ராத்தங்களை பண்ணணும் அதே போல் ஸ்ராத்தத்தில் வெள்ளி தானம் பண்ணணும் அது பிரசஸ்தானி ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது வெள்ளி பித்தக்களுக்கு ரொம்ப பிரீத்தியே கொடுக்கறது பித்திரியம் அப்படின்னா பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாவுக்கு பித்திரியம்னு பேர் அந்த பித்தர்க்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்களே வெள்ளி கட்டாயம் சேரணும் ஹைமானி தெய்விகே தெய்விகம் அப்படின்னா தேவதைகளை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள் அவைகளில் ஸ்வர்ணம் சேரணும் தங்கம் சேரணும் இல்லை அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா அதுவா தாமிரபாத்திராணி பித்ரியே ஹைமானி தெய்விகே செம்பு செம்பில் கிண்ணங்கள் வாங்கி வச்சுக்கிறது செம்பு தானம் பண்ணுறது அது ரொம்ப பிரீத்தியே கொடுக்கறது பிதற்களுக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு வெள்ளியினுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது இந்த வெள்ளிங்கிற உலோகம் பித்தர்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வேதம் ஒரு சரித்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது வெள்ளியினுடைய ஆவிர்வாவம் காண்பிக்கிறது ஒவ்வொரு வஸ்துக்களும் ஏன் பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இப்படி பார்க்கணும் ஒரு ஒரு வஸ்துக்களும் ஏதோ ஒரு கர்மாவுக்காக உற்பத்தியானது தான் பூச்சி புழுவலிருந்து ஆரம்பித்தால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது முப்பத்தி ஆறுத்துக்கு காரணம் இருக்குது அந்த காரணங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் இந்த வெள்ளிங்கிற உலோகம் பித்திருக்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியை கொடுக்கறது இந்த வெள்ளிங்கிற உலோகம் எப்படி ஆவிர் பவிச்சது அப்படின்னு வேதமே நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளி விஷயமாக தர்மசாஸ்திரம் சிவநேத்திரோத்பவம் யாத் அத்தஸ்திருவல்லபம் அமங்கலம் தத்யத்னேன தேவகாரியேஷு வர்ஜயேத் அப்படின்னு காட்டுறது பரமேஸ்வரனுடைய நேத்திரத்திலிருந்து ஆவிர்வவிச்சது இந்த வெள்ளிங்கிற உலோகம் ஆகையினாலே பித்ருவல்லபம் பிதர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியது அமங்கலம் தத் எத்தனேனா தேவக்காரியேஷு வர்ஜயேத் பரமேஸ்வனுடைய நேத்திரத்திலேருந்து கண்ணீர் வழிஞ்சி அந்த கண்ணீரில் ஆவிர்வவித்தது இந்த வெள்ளிங்கிற உலோகம் அப்படிங்கிறதுனாலே அது அமங்கலம்னு பேர் மங்கள காரியங்களில் அதை உபயோகப்படுத்தக்கூடாது வெள்ளி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அமங்களம்னா மங்களத்தை கொடுக்காதுன்னு அர்த்தம் அதனாலே பித்திருக்களுக்கு ஆனால் பித்தர்களுக்கு அது ரொம்ப சத்துஷ் சந்துஷ்டியை ஏற்படுத்துறது அதனாலே வெள்ளிங்கிறது அவசியம் கொடுக்கணும் ஸ்ராத்திலே பஞ்சலோகம் கொடுக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது தங்கம் வெள்ளி பித்தளை வெங்கலம் செம்பு இந்த அஞ்சு உலோகங்களும் ஸ்ராத்திலே சேரணும் இந்த அஞ்சு உலோகங்கள்லேயும் ரொம்ப முக்கியமாக உள்ளது வெள்ளி அதுதான் வெள்ளி தானம் பண்ணுற போது கூட சொல்கிறது உண்டு ருத்ரநேத்திர சமுதூதம் ரஜதம் பித்ருவல்லபம் அப்படின்னு சொல்கிறது பரமேஸ்வரனுடைய நேத்திரத்திலிருந்து ஆவிர் பவித்தது பித்ருவல்லபம் பித்ருக்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியது வெள்ளி வெள்ளியில் சும்பாக வாங்கி கொடுக்கறது அல்லது டம்ளாராக வாங்கி கொடுக்கறது சின்னமாக வாங்கி கொடுக்கறது ஒன்றுமே முடியலன்னா ஒரு காயினாவது வாங்கி கொடுக்கறது வெள்ளியில் காசாவது வாங்கி கொடுக்கணும் ஸ்ராத்தத்தில் வெள்ளி சேரணும் ஸ்ராத்தத்தில் ஏன் அந்த அளவுக்கு வெள்ளிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் நமக்கு காட்டுறது வேதத்தில் அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுப்படையாக சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் புதுப்படையான விஷயங்கள்னால் நம்முடைய மகர்ஷிகள் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை மூன்று விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் பௌராணிக்கம் அப்படின்னு மூன்று விதம் ஸ்ரௌத்தம் அப்படின்னா வேதமே நமக்கு செய்ய வேண்டிய முறைகளோடு நமக்கு வேதம் சொல்கிறதுக்கு ஸ்ரௌத்தம்னு பேர் அவைகளதான் ஸ்ரௌத கர்மானு சொல்கிறோம் அக்னிஹோத்திரம் முதற் கொண்டு சோம யாகங்கள் அவைகள்லாம் யஜ்யங்கள்னு சொல்கிறோம் யாகங்கள்னு சொல்கிறோம் அவைகள்லாம் வேதமே நமக்கு விதிக்கிறது அடுத்தது ஸ்மார்த்தம் ஸ்மார்த்தம்னா ஸ்மிருதிகள்னு நமக்கு விதிக்கிறது விதிக்கிறதுன்னா இப்படி செய் அப்படின்னு உத்தரவு போடுறது அவைகளுக்கு ஸ்மார்த்த கர்மானு பேர் அவுபாசனம் ஸ்தாலிப்பாக்கம் இந்த ஸ்ராத்தம் தர்ப்பணம் இவைகளுக்கெல்லாம் ஸ்மார்த்தகர்மான பேர் அடுத்தது பௌராணிக்கம் பௌராணிக்கம்னா மந்திரசாஸ்திரங்கள்லே சொன்னப்பட்டது நாம் புரிஞ்சுக்கிறாப்பில் பார்க்குறோம்னா இப்போ சண்டிஹோமம் அவைகள்லாம் பௌராணிக்கம்னு பேர் தேவி மகாத்யம் சொல்லி ஜபம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் ஜபஹோமம் தன்வந்தரி மந்திரம் ஜபஹோமங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறதுங்கிறது இருக்கே இவைகளுக்கெல்லாம் பேர் இப்படி மூன்று விதமாக பிரிச்சுருக்கா ஏன் இதை மூன்று விதமாக பிரிச்சுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்